சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நுமரிஷி பூத்தூத்தைமாபுஜ சசர்ஜோச்சாவச்சனியாஸ்மாத்மையே அந்தரிஷர் என்ற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி உபதேசிக்க தொடங்குகிறார் பூதாத்மா பூதானி சசர்ஜ இதுதான் இதில் மெயின் சென்டென்ஸ்னு சொல்லணும் முக்கியமான வாக்கியம்னு சொல்லணும் அதோடு மற்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் பூதாத்மானால் அனைத்து ஜீவர்களுக்குள்ளும் இருக்கின்ற இறைவன் அப்படின்னு அர்த்தம் ஜீவர்களுக்குள்ளும் ஷரீரங்களுக்குள்ளும் இருக்கின்ற இறைவன் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பகவான் அந்த பூதாத்மா பூதாத்மாவானவன் ஏபிஹி மகாபூத்தைஹி பூதானி சசர்ஜ இந்த பஞ்ச கொண்டு இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஷரீரங்களையும் உலகங்களையும் சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு அர்த்தம் மகாபுஜங்கிறது நிமிச்சக்கரவர்த்தியை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் சொல்கிறார் விழித்து பேசுகிறார் ஓ மகாபுஜம் பெரும் தோல் உடையவனே ராஜா இல்லையா அஹ மகாபுஜ கீதையில் அடிக்கடி பார்க்குறோம் மகாபாகோன்னு இந்த இடத்துல மகாபுஜங்கிறார் சசர்ஜ ரெண்டாவது பாதத்தில் சசர்ஜன் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம் சசர்ஜ உச்சாவச்சானி ஆத்யா அந்த ஆத்யாங்கிறது இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத பூதாத்மாவோட சேர்த்துக்கணும் ஆத்தியா புருஷா அந்த ஆதி புருஷன் அனைத்து சரீரங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் ஜீவர்களுக்கும் ஜடவஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்திய புருஷன் உயர்ந்ததுமான தாழ்ந்ததுமான சரீரங்களையெல்லாம் தோற்றினான் படைப்புகளில் மேலானது கீழானது இடைப்பட்டது எல்லாம் அதெல்லாம் தோற்றினான் ஸ்வ மாத்திர எதற்காக அவன் படைத்தான் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணுகிறார் ஸ்வ மாத்திர ஆத்ம பிரசித்தையே ஸ்வம்மிமீதே பிரமிமீத்தே ஸ்வ மாதா தஸ்ய ஆத்மனா ஜீவசிய பிரகிருஷ்டாயை சித்தையே கவனமாக இதை புரிஞ்சுக்கணும் எவன் ஒருவன் தன்னை அறிந்து தன்னை வழிபடுகிறானோ அவனுக்கு ஸ்வமாதா அப்படின்னு பேர் ஸ்வமாதாங்கிறது ஜீவனுக்கு ஒரு பேர் தன்னை அறிபவன் ஸ்வமாதா ஸ்வமாதான்னு சொன்னால் தன்னை அறிகின்றவன் அப்படின்னு தன்னை அறிகின்றவன்னு அர்த்தம் தன்னிடத்தில் இருக்கின்ற இறை தத்துவத்தை இறைவனாகவே தான் இருக்கும் தத்துவத்தை ரொம்ப அழகான சொல் ஸ்வமாதாங்கிறது தன்னுடைய தாய்ங்கிற அர்த்தத்தில் சொல்லலை தன்னையே அறிபவன் என்கிற அர்த்தத்திலே சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட ஆத்மாவாகிய ஜீவனுடைய மேலான நன்மையின் பொருட்டு ஸ்வமாத்திர ஆத்ம பிரசித்தையே அதாவது ஜீவனுடைய ஸ்வரூபமாக இருக்கிற தன்னை உணர்த்துவதற்காக உயிர்களில் உண்மை வடிவமாக இருக்கும் தன்னை உணர்த்துவதற்காக இந்த படைப்பை தோற்றுவித்தான் என்று ஸ்ரீதரர் சொல்லுகிறார் இந்த ஸ்வமாத்திரங்கிற இடத்துல ஸ்வயம் ஆத்ம அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஸ்வயம் தன்னுடைய ஆத்மாவை அதாவது பரமாத்மா தன்னை உயிர்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த படைப்பை படைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இது பதினாறாம் ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணுறபோது ஏஷா மாயா பகவதா இந்த மாயை பகவானுடையது என்று அங்கே சொல்கிறார் அதை எல்லா இடத்துலையும் சேர்த்து கொள்ள சொல்கிறார் ஸ்ரீதரர் ஏபிர் பூதானி பூதாத்மா மகாபூதைர் மகாபுஜ சசர்ஜோச்சாவச்சான்யாத்தியா ஸ்வமாத்திராத்ம பிரசித்தையே ஏஷா மாயா பகவத்தா அப்படின்னு சரமஸ்லோக பாதஸ பிரதிஷ்லோகம் அனுஷங்காங்கிறார் சரம கடைசி ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அதை எல்லா இடத்துலேயும் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் சேர்த்துக்கோங்கோ அப்படிங்கிறார் ஸ்ரீதர் இந்தளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான